வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினைந்து இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு இங்கிலாந்தில் உழவர்களின் கிளர்ச்சிக்கு தலைமை வகித்த ஜான் போல் என்ற மதகுரு இரண்டாம் ரிச்சர்ட் மன்னனின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு முதன்முறையாக அலாஸ்காவை கண்ட அலெக்சி ஸ்ரிகோவ் என்பவர் தனது ஆட்களை அங்கு குடியேறச் செய்தார் இவர்களே அலாஸ்காவில் குடியேறிய முதலாவது ஐரோப்பியர்கள் ஆவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெப்போலியன் பனபாட் அவர்கள் பெலரோபோன் என்ற கப்பலின் கேப்டனிடம் சரணடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆஸ்திரியா பிரிட்டன் புருஷியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஓட்டோமான் பேரரசுடன் லண்டனில் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிப்பாய் கழகத்தின் போது கான்பூரில் இரண்டாவது படுகொலைகள் இடம்பெற்றன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஜப்பானின் பண்டாய் எரிமலை வெடித்ததில் ஐநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஷிங்டன் ஷியாட்டில் நகரில் வில்லியம் போயிங் ஜார்ஜ் வெஸ்டர்வேல்டு ஆகியோர் போயிங் விமான நிறுவனத்தை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பது போராட்டக்காரர்கள் ஆஸ்திரேலிய காவல்படையினரால் வியன்னா நகரில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தற்போதைய சாபா மாகாணம் மலேசியாவில் உள்ள சாபா மாகாணத்தை ஐக்கிய ராஜ்யம் தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு வருட உருவாக்கத்தின் பின்னர் ஐக்கிய அமெரிக்காவின் போயிங் எழுநூத்தி விமானம் பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அணு ஆயுதங்களுக்கு எதிராக பதினெட்டு நோபல் பரிசு பெற்ற பிரபலங்கள் உடன்படிக்கையொன்றில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈழத்து எழுத்தாளர் நெல்லை பேரன் அவர்கள் இலங்கை ராணுவத்தின் எரிகனை வீச்சில் குடும்பத்தோடு கொல்லப்பட்டார் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சண்முகநாதன் அவர்கள் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மொசில்லா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகின் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் தொடங்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ரூட்டு முயற்சியாக விண்வெளி வீரர்களுடன் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இது அப்பல்லோ விண்கலங்கள் மற்றும் சேட்டன் வகை ராக்கெட்டுகளின் கடைசி பயணமாக அமைந்தது பின்பு இவை ஏவப்படவில்லை விண்வெளிக்கு இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பி ராஜமையர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் சங்கரையா தமிழக விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு எம் டி வாசுதேவன் நாயர் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திலகன் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பே கருணாகரன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அனுஹாசன் தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சுபா ஜெய் மலேசிய தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு அபுல் வப்பா பாரசீக கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆண்டன் செகோவ் ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நெல்லை கா பேரன் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எம் சம்ஸ் இலங்கையின் ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என் பத்மநாதன் ஈழத்தின் நாதஸ்வர கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மநாதன் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் இந்நாளின் சிறப்புகள் கிரிபாட்டி நாட்டில் முதியோர் தினம் என்று மற்றும் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை